எழுபத்தி ரெண்டாவது காரிக்கை சித்தஸ்பந்தித்த மே வேதம் கிராஹ் கிராகவத்வயம் சித்தம் நிர்விஷயம் நித்யம் அசங்கம் தேன கீர்த்திதம் ஒரு தெளிவுக்காக சொல்லுகிறேன் நாற்பத்தி ஏழுலேருந்து நாம் தொடங்கியிருக்கோம் இந்த கேம்பில் நாற்பத்தி ஏழாவது காரிக்கையிலிருந்து வியாக்கியானத்தை தொடங்கியிருக்கோம் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது காரிக்கை வரை அலாத்த திருஷ்டாந்தத்தை வைத்து கொண்டு ஜகன் மித்யாத்வ நிரூபணமும் அஜாத்த அத்வைத சைதன்ய விளக்கப்பட்டது நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி 52'. வரை ஐம்பத்தி ரெண்டுலேயே ரெண்டாவது லைனில் காரிய காரண பாவம் மித்யா அப்படின்னு சொன்னார் ஐம்பத்தி மூணில் இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் காரிய காரண பாவம் மித்யா என்பது நிரூபிக்கப்பட்டது காரிய அப்புறம் ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி அறுபத்தி ஏழு இதுவரைக்கும் எழுபத்தி வரைக்கும் எழுபது வரை எழுபது வரைக்கும் போட்டு எழுபது வரையிலும் ஐம்பத்தி முதல் எழுபது வரையிலும் இந்த ஜகத் இந்த துவைதம் மாயா காரியம் அஜ்ஞான காரியம் என்பது பல கோணங்களில் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்ரெண்டு ரெண்டாவது லைன்லேருந்து கணக்கு பண்ணிக்கணும் பண்ணி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் காரியக்காரண அபாவகா காரியக்காரண பாவகா மிச்சா இந்த நிரூபணம் செய்யப்பட்டது ஐம்பத்தி ஏழு வரை மாயா காரியம் இந்த எல்லாமே மாயா காரியம் இந்த துவைத பிரபஞ்சம் மாயா காரியம் என்பது பல கோணங்களிலே நிரூபிக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னாவது காரிக்கையில எனவே தோன்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நானும் தோன்றவில்லை எதுவும் தோன்றவில்லை இந்த தோற்றங்கள் உண்மை அல்ல என்கிற கருத்து தான் சொல்லப்பட்டது திரும்பவும் அதை விளக்குறதுக்காக வேதாந்தத்தினுடைய சாரத்தை எல்லாம் சொல்றார் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் காலையில் பார்த்தோம் எல்லாம் சித்த ஸ்பந்தனம் இந்த கிராகிய கிராகமெல்லாம் சித்த ஸ்பந்தனத்தினால ஏற்படுறது ஸ்பந்தனம் இஸ்இக்குவல் டு என்ன பிரமா மாயா திரும்ப திரும்ப அதே தான் சொல்றோம் உடைய இருக்கிறது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் எல்லாம் மாயா காரியம் இருக்கிறது ஒரே பியூர் கான்சியஸ் மாத்திரம்தான் இருக்கு அந்த சித்தம் எப்படிப்பட்டது விஷயத்தோட கூடினது கிடையாது நெர்விஷயம் நிர்விசேஷ சைத்தன்யம் நிர்விஷய சைத்தன்யம் அது சவிஷயம் கிடையாது ஆகா பிரம்மன்னு சைத்தன்யம்னு ஒன்னு இருக்கு மாயின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லி சேத்திர கூடாது அது எப்பொழுதுமே மாயையோட சம்பந்தமே இல்லாதது மாயதான் தனக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி காட்டி எல்லா ஏமாற்று வேலைகளையும் பண்றது சில சமயம் பார்க்குறோம் இல்லையா வாழ்க்கையில் பார்க்கிறோம் யாரா ஒருத்தர் பெரிய தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி என்னத்தையா நம்மளை ஏமாத்தின் இருப்பான் அந்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது இந்த கல்யாண வீட்ல எல்லாம் அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது மாப்பிளை வீட்டுக்காரன் நினச்சிட்டு இருப்பான் அவங்கெல்லாம் இவங்க பொண்ணு வீட்டுக்காரன்னு நினச்சிட்டு இருப்பான் என் நடுக்கிற ஒருத்த வந்து எல்லாம் நான் நினைச்சுட்டு இருந்தேன்னு இவன் சொல்ல அவன் நினைச்சிட்டு இருந்தேன் இவன் சொல்ல கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவனே அவன் இருக்க மாட்டான் அது மாதிரிதான் இந்த மாயாவே அப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றேன் ஆக அது நித்தியம் நெர்விஷயம் சதா நெர்விஷயம் காலா தீத்த அது எப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல சவிசயமா இரு காலத்துல நெர்விஷயமா இருந்து அப்புறம் சவிசயமாயி திரும்பவும் நெர்விஷயம் ஆகிறது கிடையாது எந்த காலத்திலயும் அது நெர்விஷயம்தான் ஒரு காலத்திலும் அது விஷயமாக ஆவது கிடையாது நிர்விஷயம் தான் அது என்னைக்குமே அசங்கம்னு போட்டா அசங்கம் சொல்லணும் பிரம்ம சைத்தன்யம் எல்லாம் போட்டா நிர்விஷயத்வா சித்தம் அசங்கம் தேனங்கிறது தேன ஹேத்துனா காரணத்தினால் நிர்விஷயத்து கீர்த்தித்தம் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கு ஆகாசம் நோபலிப்போ தேகே திப்பா நாம் படிச்சிருக்கோம் நிறைய நல்லா பார்த்தா ந கர்மணா லிபியத்தை பாபகேனா பிருகதாரண்யக்கம் வேற மந்திரங்கள்லேயே இருக்கு வேதங்களில் பல இடங்களில் வருது ந கர்மனா லிபியத்தே பாபக்கேன பாபக்கேன கர்மனா ந லிபியத்தே புண்ணியேன கர்மனா அப்படி ந லிபியத்தே ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் கிடையாது சைதன்யத்தும் கிடையாதுன்னு சரி அடுத்த காரியம் படிக்கிறோம் ஒன்னொன்னுக்கு ஒரு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் சுருக்கமாக இருக்கு மேய்னாஸ் பரதிவைய यस्ति कल्पित संवृत्त्या परमार्थेन नास्य सौ परतंत्राभि संवृत्त्या स्यान्नस्ति परमार्थतः இது ஒரு பூர்வ பட்சம் நீங்க ஏற்கனவே உள்ள ஒரு கார்கையோட கம்பேர் பண்ணிட்டா இந்த காரிகைக்கு அர்த்தம் ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை சங்கராச்சாரியாரும் தன்னுடைய வியாக்கியான அந்த காரிக்கையை கோட் பண்ற இது வந்து ஆகம பிரகரணம் பதினெட்டாவது காரிக்கை விகல்போ வினிவர்த்தே கல்பித்தோ எதிகே நேசா தயம்வாதோ நவித்யே விகல்போ வினிவர்த்தேத கல்பித்தோ எதி கேனச்சி அங்கேயும் இதே விளக்கம்தான் சொன்னோம் இங்கே காரிகம் வேற விதமாக மாறி இருக்கு இப்போ ஒரு கேள்வி பூர்வபக்ஷம் பிரம்மனை நிர்விஷயம் என்று சொல்லுகிறீர்கள் பிரம்மன் அல்லது ஆத்மா அல்லது சைத்தன்யம் நம்ம சைதன்யம்ங்கிற வார்த்தையை வச்சுப்போம் இந்த சைத்தன்யம் நிர்விஷயம் என்று சித்தம் காரிக பாஷையிலே வச்சுப்போம் சித்தம் வந்து நெர்விஷயம் என்று சொல்லுகிறீர்கள் நித்திய நிர்விஷயம் என்கிறீர்கள் அசங்கம் என்கிறீர்கள் விஷயமாகிறதுக்கு சாஸ்திரத்தினால் இது விஷயத்தரிக்கப்படுகிறது சாஸ்தா சிஷியன் இதெல்லாம் இருக்கே அப்படி சொல்லும் அப்படி அப்படி பார்க்கும் பொழுது நீங்க நிர்விஷயம் சொல்றது பொருந்தாது சாஸ்திர விஷயமாக இருக்கிறது குரு சாஸ்திரம் சிஷ்யன் இவர்களால் இந்த பிரம்மன் விஷயி சைத்தன்யம் விஷயீகரிக்கப்படுகிறது விஷயீகரிக்கப்படுவதால் அது சவிஷயமாகத்தான் இருக்கிறது நிர்விஷயமாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லாம் தெரிஞ்சது ஆனா அதுக்கு பதில் சொல்றார் யா எல்லாம் வந்து ஒன்னும் எங்க அந்த தொங்குற காரிகைகள் எல்லா சங்கராச்சாரியார் கமெண்ட்ரி எழுதலைன்னா ஒன்னும் புரியாது அவர் கமெண்ட் எழுத சப்கமண்ட்ரி எழுதலைன்னா திடீர்னு மொட்டையா யோக்தி கல்பித சமிருத்தியான்னு என்ன தெரியும் ஆனா அவர் எழுதுற அந்த பூர்வபக்ஷ சித்தாந்தம் எல்லாம் போட்டாதான் இந்த காரிகையே புரியும் இல்லாட்டி ஒரு காரிகைக்கு இன்னொரு காரிகைக்கும் உள்ள சம்பந்தமே தெரியாது சங்கராச்சாரியார் சாஸ்திர சாஸ்திராதி பதார்த்தா யகான்னு சொன்னா குரு சாஸ்திரி சமூக குரு இருக்கார் சிஷ்யன் இருக்க சாஸ்திரோபதேசம் நிகழ்ச்சி நடக்கிறது இப்ப நம்ம காரியம் நடந்துட்டு நான் பாடம் சொல்லி தரேன் நீங்க பாடத்தை கேட்குறீங்க நம்ம பாடத்துக்கு விஷயம் எதுவா இருக்குன்னா பிரம்மன் தான் சைத்தன்ய்தான் விஷயமா இருக்கு அபிஷத் நீக்கதன் மூலம் தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர டைரக்டா விஷயம் படிச்சோம் சப்தங்கள் நேரடியா காட்டுறதில்லை ஆபேஷிக சப்தங்களை எல்லாம் நாம வைஷமியம் பண்ணினோமான ஆத்தியந்த ைத்தன்ய ஸ்வர ஜ சித்திக்கிறது ஆக்சிக சப்தங்களை எல்லாம் வைஷமியம் பண்ணினோமான கான்ட்ரடிக் பண்ணினோமான ஆத்தியந்த பிரம்ம சைத்தன்யம் விளங்கிக் கொள்ளப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படி டேரெக்டா நம்ம ஒன்று விஷயத்தில் அவிஷயத்துற பார்த்திருக்கோம் அவ்வக்தோயம் அச்சித் அப்படி பார்த்துருக்கோம் அப்புறம் அவிநாசிட்டு ஏன்த அந்தவந்த இமே தேரீரிண அநாசிநேய துத்தாரத அப்பிரமேய சகஸ்திரநாமத்துல சொல்றோம் விஷ்ணு சஹசிரநாமத்தில் அப்ரமேயா சுவபிரகாஷாங்கிறோம் அப்ரமேயா ஸ்வபிரகாசான்னு லலிதா சகசிரநாமத்தையும் சொல்றோம் ஆனா இது வந்து ஒரு கேள்வி சும்மா கேட்டு வைக்கிறாங்க இப்படி எல்லாம் சம்பந்தம் இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப மறந்து போய் யாராவது கேள்வி கேட்டுட்டே இருப்பான் அதை திரும்ப திரும்ப அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்காரு அதெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து கைத்துல பாம்பு இல்லை உதாரணர்கள் கயிற்று பாம்பு இல்லை அந்த கயிற பாம்பா நடிச்சு என்ன சொல்றோம் இது உதாரணம் திருஷ்டாந்த பாம்பு இல்லைன்னு நம்ம ஏன் சொல்லணும் பாம்பு இல்லைன்னு சொல்றது ஒரு உபதேசம் கயிறு தான் இருக்குன்னு சொல்றது ஒரு உபதேசம் பாம்பு இல்லைன்னு சொல்றது ஒரு மெத்தட் பாம்பு கிடையாது பாம்பு இல்லைன்னா என்னதான் இருக்குங்க அப்படின்னா கயிறு தான் இருக்கு அப்படி சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நடுங்கி துவைத்த பிரபஞ்சத்தை நடுங்கி ஒரு சம்சாரியா திண்டாடினு இருக்கான் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் இந்த பிரபஞ்சமே இல்லைங்கிறோம் பிரபஞ்சமே இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லைன்னா என்னதான் இருக்கு அப்படின்னா பிரம்மன் தான் பா அப்புறம் சொல்லு அப்படின்னா அவனுக்கு பாம்பு அவனுக்கு பாம்புனால அவங்க எனக்கு கயிறு தான் இருக்கு தெரிஞ்சா கூட அவனுக்கு நான் வந்து முதல்ல பயம் போகணும் அங்கே கயிறு தான் இருக்குன்னு சொல்லாம முதல்ல பாம்பு இல்லைன்னு சொல்றேன் பாம்பு இல்லைன்னா வேற என்ன இருக்குன்னா கயிறு தான் இருக்கு வேணாம் பாரு நல்லா வெளிச்சத்தில் பாருது டார்ச் லைட் எடுத்துட்டு வா டீவெட்டியை கொழுத்து பாரு அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு இந்த கல்பனையெல்லாம் வாஸ்தவங்கிறது அது தெரியாமல் மண்டல அடிச்சுமா தெப்பா புரிஞ்சு விட்டேன் அப்படின்னு இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆசிரமத்து வாசல்ல ஆச்சார் நிவாசம் வாசலில் ஒன்று இப்படி என்னமோ சுத்தின்னு இருந்தது நான் பார்க்குற போதே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அது வந்து அது ஏதோ உண்மையில் பாம்பு இல்லைன்னு ஏன்னா இங்கே பாம்பு நடமாடுற இடம் பயப்படாது பாம்பு நடமாடுற இடம் தான் ஆனால் என்னால் பாம்பு இருக்குமோனு நினச்சிட்டு இப்படி பார்த்தா அது வந்து அது பார்க்குற அது பாம்பு இல்லைன்னு பார்த்து யார் அஜி சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் ஞாபகம் இல்லை அவரை கூட இருக்கிறார்கிட்ட சர்ப்பம் என்ன சொல்றாரு அதுவும் சம்பிருத்தி தான் லௌகிக்கம் நமக்கு விவகாரத்துல இது வந்து ஏதோ நமக்கு நம்ம எல்லாரும் சவிசயமாக சம்பந்தம் உடையவர்களாக பக்தர்கள நமக்கு தோன்று உண்மை வேண்டி விவகாரம் பண்றது பிரபஞ்ச நிரூபணத்துக்காக வேண்டி கல்பித்தி கல்பித என்ன அர்த்தம் கற்பிக்கப்பட்ட சம்ருதி என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம் அவித்யான் ஒரு அர்த்தம் அவித்யா ஜாரகான்னு ஒரு அர்த்த ஒரு அர்த்த ரெண்டு முன்னால அத பார்த்திக்க இல்லைவாவது காரிக்கை சம்ப்ரத்தியா ஜாயத்தே சர்வம் அப்படி பார்த்தோம் அவருடைய லாங்குவேஜ் எல்லாம் கௌடபாதருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் அது நம்ம புரிஞ்சுக்கணும் சின்னு சொன்ன கற்பிக்கப்பட்ட புரி அறுவரையாக படிச்சுட்டு நீங்கள் கிடப்படாது நல்லா நல்லா படிச்சுட்டு சாஸ்திரத்தை விடலாம் வாசனையை மூணாக சொல்கிறது உண்டு லோக்க வாசனா தேக வாசனா சாஸ்திர வாசனா அப்படின்னு உண்டு லோக்க வாசனான்னா என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம வீடு நம்ம இடத்து வேலை நம்ம ஊரில் நம்ம தெருவில் நமக்கு அபிமானம் ஜாஸ்தி அப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணும் நிறைய இருக்கும் கொடைக்கானல் போயிட்டு வரணும் டார்ஜிலிங்கு போகணும் சிம்லா போகணும் நைனி டால் போகணும் இந்த ஊர்ல இருக்கிறது சொல்லப்படாது அவன் இங்க வந்து இருக்கா நம்ம அங்க போகணும் அங்க போய் பார்த்தா தான் சரி வயது ஊர் வர்ற ஊர் அதெல்லாம் அதனால நைனா தல் அந்த அங்க நைனா தேவி இருக்குது அதனாலதான் அந்த நைனித்தால்னு பேர் அதை வெள்ளக்காரம்படியெல்லாம் கூப்பிட்டு வச்சு விட்டாங்க அதனால அது நைனி டால் டார்ஜிலிங் அப்படிலாம் சொன்னா அது என்னமோ வெளிநாட்டு இடம் மாதிரி ஒரு பிரம நம்ம ஊர் தான் அந்த ஒரு தேவி இருக்கு அங்க ஒரு பெரிய ஒரே தான் இமயமலையில் பல இடங்கள் ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் இப்ப எல்லாம் இல்ல இப்ப குழந்தைங்களே லீவுக்கு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நம்ம மதுரை போறதே பெரிய ப்ராஜெக்ட் அப்படி இருக்கிறப்ப இப்ப ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்தான் கொடுங்கிறது அப்பா அம்மாட்ட கேட்கறது போயினால வந்து இப்ப என்ன இதெல்லாம் லோக வாசனை சாஸ்திரத்துல வேற சொல்லியிருக்கு சொர்க்க லோகத்துக்கு போகலாம் அந்த லோகத்துக்கு போகலாம் சாகனம் வேற என்ன அங்க போகலாம் இங்க போகலாம் இதெல்லாம் லோக இந்த ஊர சுத்திர வாசனைன்னு பேர் அதை பார்க்கணும் இங்க பாக்கணும் தேக வாசனை அப்புறம் படிச்சுட்டே இருப்போம் அப்புறம் கர்ம வாசனா பூஜா வாசனா எல்லாம் சொல்லலாமே கர்மாவே பண்ணிட்டு இருக்கான் பூஜையே பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அடிக்ட் ஆயிடும் எந்த ஃபீல்டுலையும் ஒன்று இறங்கிட்டனா கொஞ்ச நாள் கழிச்சு அதில் அது மயமாக நம்ம ஆகிடும் நல்லதுக்கு அடிக்ட் ஆனால் தப்பு இல்லை அதுக்காக வேண்டி அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லதை அடிக்க நல்லதே வேண்டாம் கிரூடாது கெட்டதுலேருந்து மேளணும்னா நல்லதுக்கு அடிக்ட் அப்புறம் அதுலேருந்து நம்ம விடுபடலாம் வேற விஷயம் ஆக தர்ம தர்ம வாசனைகள் கர்ம வாசனைகள் பூஜா வாசனைகள் எல்லாம் என்னதுன்னா மெடிடேட் பண்ணி பார்த்தா தெரியும் இத்தனை வாசனை ஏகப்பட்டது இருக்கு அப்புறம் என்னன்னா வாசனை இதையும் படிச்சுக்கிட்டே இருப்போமா எப்ப பார்த்தாலும் இதை மாத்தி அதை மாத்தி படிச்சு இந்த சாஸ்திரம் இல்லை சில பேர் வியாக்கரணத்திலேயே ஊறி போயிடுவான் வியாக்கரணத்தை விட்டு விலகி வர முடியாது முதல்ல சம்ஸ்கிருதமே வேண்டாம் அப்புறம் எப்படியோ தப்பி தவறி டேஸ்ட் வந்துடும் வந்ததுன்னு சொன்னா வியாக்கரணத்துல உட்கார்ந்துதான் எந்திரிக்க முடியாது வியாக்கரணத்துல அடிமையாயிடுவான் நியாய சாஸ்திரம் இது இன்னொன்று ஒன்னொன்னும் ரொம்ப அட்ராக்ஷன் ஒரு ஒரு சாஸ்திரமும் எப்படின்னா சில பேர் சொல்றாங்களே மேக்ஸுக்கு அடிக்ட்ன்னு சொல்றாங்க அது மாதிரி ஒரு அந்தந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டானே அதுக்கு அடிக்ட் அது பேரு வாசனான்னு பேரு சாஸ்திர வாசனான் ஆனா வேதாந்தம் என்ன பண்றது ராமகிருஷ்ண பிரமஸ்வருடைய உதாரணம் ஒன்று அதாவது கடிதத்தில் இருக்கிற விஷயத்தை படித்த பிறகு கடிதத்துக்கு மாண்டவக்கியம் படிச்சு ஜெகத் மித்யாத் ஏதோ கிளாஸ்ல புரியுற மாதிரி இருக்கு அப்பப்ப புரியற மாதிரி இருக்கு அங்கே போன உப்பு கொஞ்சம் கூடினாலோ குறைஞ்சாலோ தெரியறதுனா தெரியுது தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன அந்த உபாதி வேற இருக்கு ஏதாவது பிரபஞ்சத்தில் உபாதி காணாமல் போய்டுறது ஜாகிரத்துக்கு வந்தவொடனே ஜாகிரத் பிரபஞ்சத்தில் ஞானம் வந்த பிறகு உபாதி காணாம தொலைஞ்சா பரவாயில்லையே உபாதி கண்டின்யூ பண்றத அதனால தான் இதுக்கு பெரிய பலம் வேண்டி இருக்கு கொஞ்சம் மாண்ட வீக்கம் முடிஞ்சவொடனே ஒரு வாரம் கழிச்சு பாருங்க ஒரு வாரம் என்னத்துக்கு ரெண்டு நாளே போறோம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் மாண்டூக்கியமாவது காரிக்காவது எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் எல்லாம் மறந்து ஏன்னா நமக்கு இருக்கிற மற்ற விஷயங்களோட ஞான பலம் இருக்கு ஸ்மரண ஜாஸ்தி அதில் எல்லாம் நமக்கு ஒரு இப்போ இருக்கும் அந்த பேப்பரே இங்கே வர்றதில்லை பேப்பர்லாம் பார்க்கலை போன முதல்ல அதை பார்த்து ஆகணும்னா இங்கே முழுக்க மிச்சியா மிச்சியான்னு வீட்டுக்கு போன உடனே முதல்ல தெரியணும்பா நியூஸே தெரிய மாட்டேங்க நாட்டுல என்ன நடக்கிறது விவகாரமே நினைச்சிருக்கேன் யாரும் படிக்கிறது இல்லையா நினைச்சுட்டு இருக்கேன் நம்பின் இருக்கேன் நம்ம போட்ட ஆசிரம சிஸ்டம் படி எல்லாம் நடக்கிறது நினைச்சுட்டு இருக்கேன் அப்ப அந்த எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டா போறோம் எல்லாம் வேற எல்லாம் உள்ள வந்துடும் போன உடனே திரும்பவும் அத்தனையும் விவகாரங்கள்லாம் உள்ள வந்துடும் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம் சொல்ல போறாரு நிறைய சொல்ல போறார் இந்த ஞானம் ஏன் நமக்கு திருடமாகறதில்லை அப்படின்னு காரணம் சொல்ல போறாரு இப்ப எல்லாம் கல்பித்த பரமார்த்தேன அசௌ அது வேதாந்தம் படிக்கிற போது என்னன்னா விஷயம் புரிஞ்சாச்சுன்னா மாண்டவக்கேத்த ஒரு பதினஞ்சு தடவை படிச்சுட்டேன் பூ பரிஷத்து படிச்சாச்சு ரொம்ப வருஷம் அதுவும் இருந்தா சந்யாசிகளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் ஊறி இருக்கணும் மடம் வச்சிருக்க சாமியார் என்ன சொல்லிக்கணுமோ அதுக்காக சொல்றேன் கொஞ்ச நாள் ஆயிடுதுன்னு வச்சுக்க முந்தி ஒரு காலத்தில் இருந்தோம் இப்போ இருக்கும் அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆனா இதுல இருந்ததுக்கு பிறகு இது பலம் ஆயிடுமோ பல ஆனத்துக்கு பிறகு இதுவும் வேண்டாம் அப்படின்னு விடணும் பரமார்த்தேனா எல்லாத்துக்கும் பாஷ்யம் டீக்கா பார்த்துட்டேன் டிப்பணி பார்த்துட்டேன் என்னெல்லாம் இருக்கோ எனக்கு தெரிஞ்சியும் இதை விட்டா நெர்விகல் இல்ல பேசாம யார்டையும் பேசாம ஏதா மிச்சம் கிடைச்சா சாப்பிட்டுட்டு அப்படியே பேசாம போயிட்டு எங்க சரீரம் விழறதோ விழட்டு அப்படி இரு இல்லை எனக்கு அங்கெல்லாம் எங்கே போ எங்க சரீரம் விழதோ அங்கே விழ வேண்டாம் இங்கே அசக்தே அப்படின்னா ஏகத்திர பேசாமல் இருக்கும் கோயிலில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வாயை திறக்காம அங்கங்கே எங்கேயா மரத்தடியில் உட்காந்துக்கும் அதான் பரமார்த்தேன அசௌ நாஸ்தி வாஸ்தவாக பார்த்தா கிடையாது அதனால கல்பித சம்புத்தியா சாஸ்திராதி அது ஒன்று இதுக்காக சாஸ்திர விவகாரம் பண்றோம் இன்னொரு இன்னொரு கோணத்திலையும் சொல்ற மற்றவங்களுடைய மதத்தையும் பத்தி பேசுறோம் மற்றவங்களுடைய சாஸ்திர விவகாரத்துல தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அதுக்காகவும் சாஸ்திர விவகாரம் வச்சுன்னு இருக்கோமே தவிர நெர்விஷய சைதன்யம் வந்து சவிஷயமா இதனால ஒன்னும் ஆயிடுறதில்லை சாஸ்திர விவகாரங்கள் எல்லாம் கிடையாது பரமார்த்தமா பார்க்கிற போது இதுவும் என்ன இந்த பரதந்திர அபிசம்யா ரெண்டாவது பரதந்திரன்னு அர்த்தம் பரமத அபிசம்யா இந்த சாஸ்திர விவகாரம் ஒண்ணு தினம் ரெண்டு தான் நமக்கு சைதன்யத்தை பத்தின ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திர விவகாரம் பண்ணுவோம் இல்லை மற்ற சாஸ்திரங்களுடைய தோஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திர விவகாரம் பண்ணுவோம் ரெண்டு தானே பண்ணிருக்கோம் முதல்ல நம்ம புரிஞ்சுட்டோம் மற்ற மதத்தினுடைய கருத்தை நீக்கிறதுக்காக சப்த விஷயங்கள் எல்லாம் விவகாரங்கள் சப்த சாஸ்திர சப்த விவகாரங்கள் எல்லாம் பண்றோம் பரமார்த்ததா நாஸ்தி ரெண்டு சொல்ற முதல் லைன்லையும் அசௌ பரமார்த்தேன நாஸ்தி அப்புறம் ரெண்டாவதுலயும் என்ன சொல்கிறார் பரமார்த்ததா நாஸ்தி ஆக இந்த சாஸ்திர விவகாரமும் மித்யா என்பது இங்கே சொல்லப்பட்டது அவித்யா ஜன்ய சாஸ்திர விசாரா சாஸ்திர விசாரத்தினுடைய நோக்கம் தத்துவ ஜானம் கிடைச்சுடுறது தத்துவ ஜானமும் கூட என்ன ஞானம் அப்படி மித்யான்னு ஞானம் அப்படி மித்யான் புரிஞ்சுக்கிற போது வஸ்து புரியாமையா இருக்கு வஸ்து புரிய வேண்டிய அவசியம் இல்லை புரியலேன்னு சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் எனக்கு புரியவில்லை என்று நான் சொல்லவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் முயற்சிக்க போவலை போவதில்லை ஆகையினால் அதனால் எனக்கு புரியவில்லை என்று பொருள் அல்ல என்ன புரியும் எல்லாம் கேனோபுரிஷத் பாஷை தான் நான் நான் அதை அறியப்படும் பொருளாக அறியவில்லை அதை நான் அறியப்படும் பொருளாக அறிய விரும்பவில்லை என்று சொல்லுவதனால் நான் அதனை அறிந்து கொள்ளவில்லை என்று பொருள் அல்ல என்ன அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள் அறிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது அறியப்படும் பொருளாக அறிந்து கொள்ளவில்லை அறிவே நான் நானே அது அதற்கு சப்தங்கள் எல்லாம் மனசா சகா எனக்கு மனசும் தேவையில்லை எனக்கு புத்தியும் தேவையில்லை அது இருந்தா இருந்துட்டு போகட்டும் அப்புறம் அடுத்தது இதே விஷயத்தான் திரும்ப சொல்ற அப்பதான் இந்த சப்தங்கள் எல்லாம் பண்றீங்களே அதுவும் கூட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோமே தவிர அஜங்குற சப்தமோ அத்வைதம் எந்தமும் சத்தியம் கிடையாது பிரம்ம போதக சப்தி மித் ஞானம் மிச்சான உபதேசம் பண்ண சப்தங்கள் மாத்திரம் சத்தியமா என்ன ஆகவே சாஸ்திர சப்தங்கள் எல்லாம் மித்யா நாப்பஜித்தஜாயே ச நாப்பஜித்திய அஜா தேசிய அஜஹ அங்க அங்கி கல்விய சாஸ்திர வியவகாரா அஸ்தீன்னு இங்கே என்ன சொல்கிறார் டைரக்டாக அந்த சப்தத்தையே சொல்கிறார் அஜஹா அஜகான்னு விழுந்து விழுந்து சொல்லிக்கிட்டே இருக்கே அஜ அஜகா அஜா சைதன்யம் வந்து ந ஜாத்தம்னு சொல்லுகிறீர்களே அஜகான்னு சொல்லுகிறீர்களே இது எப்படி அப்படின்னா அந்த அஜகாங்கிற சப்தமும் சத்தியம் கிடையாது அந்த சப்தத்தினால குறிக்கப்படுற லட்சணையா சொல்ற அந்த சப்தத்தினால குறிக்கப்படுற வஸ்துதா சத்தியம் அப்பவும் வாயத்திற்க முடியாது என்ன பதத்தை உபயோகப்படுத்தினாலும் இப்ப சத்தியம்ங்கிற பதத்தை உத உத உபயோகப்படுத்தினாலும் ஞானம்ங்கிற பத பதத்தை உபயோகப்படுத்தினாலும் எந்த சப்தங்களை உபயோகப்படுத்தினாலும் இந்த சப்தங்களெல்லாம் எதுக்குள்ள இருக்கு மித்யாவுக்குள்ள இருக்கு ால முடியுமா ஆனா என்ன பண்றோம்ம வந்து சத்தியமான விஷயத்தை புரியறதுக்கு சொல்றோம் ஆக பிரம்மன் அசத்தியம் இல்லைங்கிறதுக்காக சத்தியம் உபயோகப்படுத்துறோம் பிரம்மன் ஜடம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சைத்தன்யம் ஞானம்னு உபயோகப்படுத்துகிறோம் பிரம்மன் வந்து எல்லைக்குட்பட்டது இல்லைங்கிறத சொல்றதுக்காக வேண்டி அனந்தங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் இந்த சப்தங்களும் முழுமையானது கிடையாது சத்தியமானது இல்லை ஆகையினால பரமார்த்தேன அஜஹா அப்படி அஜம் என்றோ அத்வைத்தம் என்றோ பூர்ணம் என்றோ அபூர்ணத்துவ நிஷேதார்த்தம் பூர்ணசப்தா அந்த நிஷேதார்த்தம் அனந்த சப்துத்தி நிவர்த்தி அர்த்தம் ஞான சப்த இப்படியே இப்படியே சொல்லி சொல்லித்தான் புரிஞ்சுவோம் இதுக்கப்புறம் என்ன பேசுறது அதனால எல்லாத்தையும் நீக்கிறது ஆஹ் சாஸ்திர வியாரமும் அவித்யாதான் ஆனா என்ன அவித்யா இதுன்னா அவித்யை நீக்கிற அவித்யை அதனால அஜி சாய்தா அவிதியோம் அபிஷ்பரத்து அப்ப சஹா அஜஹ அ ஜ அ சப்த உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்காக பர சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த ஜாதகா ஜாதகான்னு சொல்றாங்க அதுக்காக வேண்டி நாங்க சொன்னோமே தவிர எங்களுக்கு அஜகாங்கிற சப்தத்திலையும் கிடையாது எங்களுக்கு இந்த பொய்யில பிடிப்பே இல்லை அது உயர்ந்த பிடிப்பானாலும் சரி தாழ்ந்த பிடிப்பானாலும் சரி பொய்யில வந்து தாழ்ந்த பிடிப்ப நாங்கள் தாழ்ந்த பிடிப்பையும் ஒத்துக்கல உயர்ந்த பிடிப்பையும் ஒத்துக்க ஒத்து தாழ்ந்த பிடிப்பை ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கணும்னா தர்மத்தில் ஒரு காலத்தில் நல்லா ஊறி இருக்கணும் ஏற்கனவே இது அதனால தான் பயமா இருக்கு புதுசாக யாரா வந்தாங்கன்னா தப்பா புரிஞ்சுன்னு போயிடுவானேன்னு ஓகே பயமா இருக்கு கிளாஸுக்குள்ள அளவு பண்றதுக்கே யோசிக்க வேண்டியிருக்கு புதுசா வந்துடுறாங்க ஒன்னும் சம்பந்தமே இருக்காது ஆரம்பத்திலையும் தெரியாது தெரியாது இந்த கிளாஸுக்கு வந்தா எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப பரீட்சை பண்ணித்தான் கிளாஸ் எடுக்கணும் இல்லாட்டி எடுக்க கூடாது ஏற்கனவே தார்மிக விவகாரம் கிடையாது சந்தியாவந்தனம் நாஸ்தி நாஸ்தி நாஸ்தி அப்படிப்பட்டவங்கிட்ட போய் உபதேசம் பண்ண ரொம்ப சௌரியமா போச்சு ஏற்கனவே நான் சோம்பேறி எனக்கு இதெல்லாம் சொன்ன உடனே என் சோம்பேறித்தனத்தை சித்தாந்தம் பண்ணிட்டேன் சௌரியமா போச்சுன்னா எனக்கும் எங்க குருவுக்கும் தானே அபவாதம் அப்படி ஆயிடும் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் பரதந்திராபி நிஷ்பத்தியா பரதந்திராபி நிஷ்பத்தி இப்ப தண்ணி மந்திரம் கூட சொல்லி தந்துடலாம் இந்த சாஸ்திரம் சொல்லி தந்துடக்கூடாது எவ்வளவு ரகசியமான மந்திரங்களை கூட சொல்லிக் கொடுத்து ஜபம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சொல்லாம் ஆனா இந்த மாதிரி சாஸ்திரத்தை சொல்லி சர்வ ஜாகிரதையா சொல்லித்தரணும் ஏன்னா நம்ம என்னது ஏற்கனவே நமக்கு சோம்பேறித்தனம் உடையா ஒன்றும் பண்றது இல்லை அப்புறம் உடனே என்ன பண்ணினாலும் கடைசியில் ஒன்றும் இருக்க போறது இல்லைங்கிறது தானே இது எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுத்து அப்படின்னா இதை முதலே சொல்லி தொலைச்சிருந்தா நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன்னு அப்படின்னு சொன்ன என்ன பண்ண அதனால இது வந்து ரொம்ப சொல்றதுக்கே ஜாகிரதையா சொல்ல வேண்டும் ஒரு ஸ்லோகமே இருக்கு சம்பிருத்தியா ஜாயத்தே அது வந்து கல்பனையினால அவித்தினால சொல்லப்படுகிறது வாஸ்தவமா கிடையாது பரமார்த்த விஷய மே இத்தியர்த்த உண்மையில் அது கிடையாது ஆகம பிரகரணம் அது ரொம்ப முக்கியம் உபதேசம் கல்பித்தோ எதி கேனச்சி அது எப்பேற்பட்ட விகல்பமா இருந்தாலும் சரி நீங்கிடும் கல்பிக்கப்பட்ட விகல்பங்கள் போகத்தான் செய்யும் அங்கே சங்கராச்சாரியர் இந்த சாஸ்திர விவகாரத்தை தான் கமெண்ட்ரியா எழுதியிருக்காரு உபதேசா தயம் வாதஹா உபதேசத்துக்காகத்தான் இப்படி பேச வேண்டி இருக்கே தவிர கிடப்பா குருசிஷியாஸ்திரமெல்லாம் கிடையாது சிதானந்த இந்த ஜத் உண்மையில் இல்லை திரும்ப திரும்ப இதே கருத்து தான் வருகிறது என்ன சொல்றார் நமக்கெல்லாம் இந்த பொய்யில அவ்வளவு ஆக்ரகம் இருக்குங்கிறார் எவ்வளோ அந்த மெய்ப்பொருள் ஆக்ரகமே வர்றதில்லையே அபினிவேசகா அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாவத்தேது பல ஆவேசகா இங்க என்ன சொல்றாருன்னா அபினிவேசகா இது ஒரு அழகான பண்டிதர்கள் ரொம்ப முக்கியமாக இதில் அவர் ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சப்தங்களை தான் உபயோகப்படுத்துவாங்க ரொம்ப மகா பண்டிதர்கள்லாம் உபயோகப்படுத்துறதுன்னா அதுக்கு அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த பாஷையிலேயே அவர்களுடைய உயர்ந்த தன்மை தெரியும் சொல்றோம் இல்லையா அப்படி சொல்றோம் என்ன லாங்குவேஜ் பார் அப்படிங்குறோம் அந்த லாங்குவேஜ்ல அந்த கல்ச்சர் தெரியறதுன்னு சொல்றோம் அது மாதிரி அபிநிவேசக்தம் அதிதீவிரா எவ்வளவு ஆசைகளோடு இருக்காங்க இந்த பொய்யில வந்து யார்கிட்டயா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பத்திரிகை கொடுக்கிற போது இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னு வச்சுங்க என்ன எப்படி இருக்கும் அப்ப சொல்லலாமா இது எல்லாம் வந்து அவஸ்தப்பட்ட பிறகுதான் சொல்லணும் இதெல்லாம் அவஸ்தப்படுறதுக்கு முன்னால் எப்படி இதெல்லாம் சொல்றது அவனுக்கு சொன்னா புரியுமா என்ன புரியவும் புரியாது ஆகையினால வந்து நல்ல பரிபூர்ணமா பிளஸ் பண்ணு உனக்கு சீக்கிரம் நல்ல புத்தி வரட்டு அப்படி சொல்லலாம் அபூத்த அபினிவேசா அபி அபினிவேசகர்த்தம்னா ரொம்ப உலகத்தில் பற்று இருக்கு அபூதம்னா என்ன பொய் அர்த்தம் அபூதம்னா மித்யா பதார்த்தா அபினிவேஷன் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தில் பொய்யான ஒரு விஷயத்துல மனிதனுக்கு பிடிப்பு எவ்வளவு பிடிப்பு இருக்கு அப்படியே அலையாலே அலையறாம் பாரு எப்போ ஏதோ ஒரு காரியத்தில் ரிலாக்ஸ்டா இருக்கவே முடியாது எல்லாம் போய் பார்த்தா தெரியும் அந்த இங்க இருக்கிற நம்ம ஊர் டிராபிக் பெங்களூர் டிராபிக் இப்ப பெங்களூர்லருந்தான் வந்தேன் அந்த ஊர்ல வெளியில போகணும்னா நமக்கு அவ்வளோக்கும் வரும் ஏன்னா வெளியில கிளம்பணும்னா பார்த்தீங்கன்னா இஞ்சிஜா போகும் வண்டி மூவ் பண்றதற்கு திருவாரூர் தேர் கூட கொஞ்சம் வேகமா போகும் கார் வாங்கினாலும் அந்த ஊர்ல நீங்க தெருவில் போற போது முன்னாடி நாதஸ்வரம் பேண்ட்லயே தவிர நீங்க ஊர்ந்து ஊர்ந்து தான் போகணும் இதுக்கிடையில அங்கங்க சிக்னல் வேற அப்புறம் வந்து மேல ரிலாக்ஸ் எழுதி அலைச்சல் இருக்கு பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடன் என்ன அழகா சுடர் கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது ஜங்களுக்கு தெரியல அபினிவேஷூசினிவேசோஸ்தி தத் யேங்கராச்சாரர் அசத்தியபூதே துவயத்தை அபினிவேசோஸ்தி நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா இந்த பொயில தான் பிடிப்போ பிடிப்பு அபினிவேஷகான்னா என்ன அர்த்தம்னா ஆக்ரக மாத்திரம் உனக்கு ஆசைதான் இருக்கே தவிர ஆசை என்னைக்கா நிறைவேறி இருக்கா ஒரு நாளாவது நீ இந்த உலகத்தில் ஆசைப்பட்டது நல்லா நிறைவேறி நான் உண்மையிலேயே முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன்னு உன்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்னெல்லாமோ நினைச்சேன் ஏதோ கொஞ்சம் நடந்தது நடந்ததும் கூட இன்னும் நன்னா நடந்திருக்கலாம் அப்படிதான் நீ சொல்ல முடியுமே தவிர எதுலயும் அந்த திருப்தியோட பதிலே சொல்ல முடியாது ஆக்ர மாத்திரம் வெறும் பற்றுதான் இருக்கே தவிர பயனொன்றும் இல்லைன்னு அர்த்தம் பலகேற்றும் பாரதியார் சொல்லுவார் பலகற்றும் பலகேட்டும் பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா அப்படி சொல்லுவார் உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா உன் பாதம் சரணடைந்தோ அந்த பாட்டில் ஒன்று வரும் பல கற்றும் பலகேட்டும் பயனொன்றும் இல்லையடி அப்படின்னு சில வார்த்தைனா வரும் மனம் வெளுக்க வழி இல்ல மாதிரி இதுக்கு மருந்துண்டு இதுக்கு மருந்தில்லை ஒரு பாட்டு வரும் அந்த அந்த உலகத்துக்கு நான் வரும் இருக்கட்டும் துவயம் தத்த ந வித்தியே துவயாபாசம் ச கிடையாது ஜன்ம கிடையாது காரணம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சு ச புத் போட்டுக்கணும் சொல்றார் எவன் ஒருவன் இந்த இருமைகள் அற்ற அந்த மெய்ப்பொருளை புரிந்து கொள்கிறானோ புத்வாயேவ நிர்ணிமித்த என்ன அர்த்தம் அதற்கு பிறகு இந்த அபிநிவேசம் ஆசை வாய்ப்பே இல்லை இந்த பற்று பலமா புடிச்சுக்கிறதுங்கிறது கிடையாது இந்த உலகத்தை அவன் சார்ந்திருப்பதே இல்லை சார்பு கெட ஒழுகினான் தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் நிர்ணிமித்த அதுக்கு பிறகு இந்த உலக துவைதத்தில் அவனுக்கு அபிமானம் இல்லாததுனால ந ஜாயத்தே அவன் மறுபடியும் அவன் நுழையதில்லை இந்த இருமைகளுக்குள் அவன் கட்டுண்டு கிருஷ்ணர் சொல்லி இருக்கார் சொன்னார் எவன் ஒருவன் எம்ஹின்தேத்தே புருஷம் புருஷரிஷ சமதுக்க சுகம் தீரம் சகா அமிர்தத்வாய கல்பத்தே யார் ரெண்டுக்கும் அசையறது இல்லையோ அசைஞ்சு கொடுக்கறதில்லையோ அவன் மோட்சத்தை அடைவதற்கு தகுதியானவன் சொன்னார் இங்க என்ன சொல்ற நிமித்தம்னா என்ன துவைத்தம் புரிஞ்சின்றதுனால ஜாயத்தே அவனுக்கு ஜென்மா கிடையாது உடல் பற்றோ உலகப்பற்றோ அவனுக்கு இல்லை அகப்பற்றோ புறப்பற்றோ அவனுக்கு கிடையாது நிர்மமகா பிரஹங்காரோ பி யான் எனது எனும் செருக்கை அவன் அடியோடு அகற்றுகிறான் இதோட சேர்ந்ததுதான் அபூத அபிநிவேசகா எதுவரையிலும் நீங்க இதெல்லாம் எவன் ஒருவனுக்கு வெறுமனே நம்ம எல்லாருக்கும் அஜானிக்கு உலகத்துல கேவலம் பற்றுதான் இருக்கு பயனொன்றும் இல்லை ஏனென்றால் இங்கே உண்மையிலேயே இருமைகள் இல்லவே இல்லை இது வாஸ்தவமானது கிடையாது இதெல்லாம் வந்து மற்ற மதவாதிகளுக்கும் சேர்த்து சொல்ற பதில் தான் எவன் ஒருவன் துவயாபாவம்னா அத்வைத்தம்னு போட்டுக்கணும் அத்வைதத்தை அறிந்து கொண்டால் பிறகு துவைதத்தினால் வரும் சுகதுக்கங்கள் எதுவும் அவனுக்கு கிடையாது நெர்ணிமித்தகா அவன் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பிலே அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதில்லை இவைகள்லாம் கருத்து படிக்கலாம் அடுத்தது லபத்தே ஹேதூன் உத்தம அதம மத்தியமான यदान लभते मध्यमान जायते ேதூன் உத்தன்ி ஃலம் கு கர்ம காண்ட வாசனை எல்லாம் போயிடுங்கிறார் அவ்வளவுதான் கர்ம காண்ட காண்ட வாசனை எல்லாம் நிறைய பலமாக இருக்கு அதெல்லாம் இந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை படித்தா அத்வைத வேதாந்த சித்தாந்த சாஸ்திரத்தோட சேர்த்து எல்லா சாஸ்திர வாசனையும் போயிடும்பா இதெல்லாம் தான் இந்த கார்கைகளில் வருகிற பரிபூர்ணமா விடுதலையை கொடுக்கிறார் விடுதலைன்னா என்ன இப்போ என்ன இப்போ சில சமயம் நாயை கண்டு நம்ம பயப்படுறோம் நம்மளை கண்டு நாய் பயப்படுறது உண்டா இல்லையா உண்டா இல்லையா ஆ கொஞ்சம் நின்றுக்கோ தைரியமா கொஞ்சம் தைரியமாக நின்று பாருங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் பேச நீங்கள் நாய் வந்தால் ஓடக்கூடாது நாய் வந்ததுன்னு சொன்ன உடனே ஓடி விடக்கூடாது பேசாமல் நின்று அது இப்படி ஒரு வேடிக்கை அப்படி பாருங்க பக்கத்தில் வந்தவொடனே பேசாம இப்படி இப்படி பார்க்கும் பார்த்த போய்ட பெரும்பாலும் போய்டும் அதுக்காக வேண்டி பரீட்சை பண்ணி நான் பொறுப்பு இல்லை நாய்கிட்ட நீங்க போயிட்டு இருக்கிறவ அது வந்ததுன்னு சொன்னோட அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் நாய் கடி வாங்கினதும் உண்டு எனக்கு நாய் வந்து கடிக்காம இருக்கிறது என்ன பண்ணுங்க கொஞ்சம் அது ஒண்ணும் பண்ணாது பேசாம பக்கத்துல பேசாமே இருந்தோம் அப்படி பார்க்கும் இல்லைன்னா முடிஞ்ச நீங்களும் திரும்ப குறைங்க கொஞ்சம் குறைச்சு அது நீங்களும் பண்ணி காட்ட மாட்டேன் நீங்களும் கொஞ்சம் இந்த விடுதலை பெறணும் போயிடும் இந்த மனச வேடிக்கை இந்த ஜெகத்தை வேடிக்கை தினசரி தியானத்தில் சாட்சி வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கானே தவிர ஆனா அது ஏவன் ரொம்ப காலத்தில் தீபாவளி கிளம்புறேன்னா பைசா கிடையாது காசு அப்படியே நடந்து போறேன் ஊருக்குள்ள என்ன எதுக்குடா போறேன் சும்மா கடையில் என்னெல்லாம் வச்சிருக்கு பார்த்துட்டு வர போறேன் கையில் காசே கிடையாது அதே மாதிரி புரியறதுக்காக சொல்றேன் அதே மாதிரி இந்த ஜெகத்தில் இருக்கிற விவகாரங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க கத்துக்கணும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது ஒண்ணும் நம்மளை பண்ணாது நீங்க நாயை பார்த்த அது நாய் ஓடுற மாதிரி மனசை பார்க்க தெரியணும் நம்ம மனசோட சேர்ந்து நிடுறோம் மனசுக்குள்ள பூந்து நுடுறோம் பூந்து ஐயோ அம்மா அப்பான்னு அலறோம் சில சமயம் சந்தோஷப்படுறோம் துக்கப்படுறோம் மனச அப்படியே மனச பார்த்தா மனச நமக்கு நமக்கு விடுதலைன்னா மனசோட மாட்டின் திண்டாட்டம் தான் மனச வேடிக்க பாக்கணும் என்ன சொல்ற எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உயர்ந்த தேவ பிறவி அப்புறம் மனித பிறவி மிருகப்பிரவி எல்லாம் ஊர்தங்கி சத்வஸ்தா மத்தியில பார்த்தோம் அதே மாதிரி சொல்றீங்க உத்தமன்னா என்ன அர்த்தம் உயர்ந்த பிறவி தேவ பிறவி அப்புறம் மத்தியமான பிறவி அதம பிறவி அதமான் மத்திய உத்தம அதம மத்தியமான் ஹே அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம பண்ற கர்மா இதழக சொல்ற நீ இந்த கர்மாவெல்லாம் பண்றது இல்லை எந்த விதமான காரியங்களையும் செய்வது கிடையாது அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைச்சு விட்டுவிட்டான் இந்த கர்மாவும் சத்தியம் இல்லை கர்மத்தினால் அடையக்கூடிய பலனும் சத்தியம் இல்லை எல்லாமே சத்தியம் இல்லைன்னா அர்த்தம் வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியா மித்யா அது சம்சார ஹேத்து அப்படின்னு சொல்லி அதை விட்டு விடுகிறான் வித்தியாசமா இருக்கு விட்டுறாங்க தர்மத்தை அடைவதில் என்ன எப்பொழுது ஒரு மனிதன் இந்த பல்வேறு வகையான பிறவிகளுக்கு காரணமான தர்ம தர்மங்களை கர்மங்களை அடைவதில் என்ன அர்த்தம் செய்வதில்லையோ விட்டு விடுகிறானோ அபினிவேசத்தை விட்டுவிடுவதால் அதாவது உலகத்தில் அபினிவேசம் இருந்தா கர்த்திடும் உலகத்துல ஆசை இருந்ததுன்னு சொன்னா நமக்கு செயல் புரியணுங்கிற எண்ணம் வரும் செயல் புரிவோம் அதனால உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை நடுநிலை எல்லா நிலையும் அடைவோம் அவர் என்ன சொல்றார் தர்மத்தை அடைவதில்லையோ தர்மத்தை விட்டு விடுகிறானோ திரா புரி தர்மத்தை விட்டு விடுகிறானோ கொடுக்கிறது இல்லை தர்மத்தை தர்மத்தை நிஜமாவே விட்டு விடுறதுன்னு தப்பு இல்லை நான் கொஞ்சம் சொல்றேன் ரொம்ப சரியா தான் சொல்லி இருக்கேன் ஆனா நிறைய பேர் தர்மத்தையே ஆரம்பிக்காத போது என்னத்தை சொல்றது இப்ப இதுல இருந்தே தெரியும் இந்த டெக்ஸ்ட் யார் படிக்கணும் யாருக்கு இந்த டெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு இப்ப எல்லாரும் படி பாருதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும் ஓஹோ இப்படியா சொல்லியிருக்கு அப்ப சந்தேகம் வந்துடும் அதனாலதான் பெரியவங்க இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்றதில்லை இப்ப நம்ம எல்லாம் ஒரு நம்பி எல்லாம் தர்மத்தை இதனால வந்து தர்மத்துக்கு ஹானி வந்துடாது நம்பி சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் கிருஷ்ண பிரத்ய அவகம் தர்மியக்கு முரண்படாதது தர்மத்துக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாது ஏ து தர்மியாமிருத்தே எல்லா இடத்துலயும் தர்மத்தை நம்ம இது பண்றது இல்லை ஆனா அதே சமயம் புரிஞ்சுக்கணும் சமுதாயத்துக்காக தர்மான குழந்தைக்காக விளையாடுறது இல்லையா குழந்தை வந்து சொல்றது அதுக்கு விளையாடுறதுக்கு கம்பெனி அந்த காலத்தில் வீட்டில் பத்து பன்னெண்டு இருக்கும் ஒன்னொன்னு விளையாடிக்கும் இப்ப அப்பா அம்மா தான் விளையாடும் அது வந்து கேக்குறது எல்லாம் வந்து என்னோட விளையாடி இருக்கு கம்பெனி கூடுன்னு கேக்குறது குழந்தை எல்லாம் அப்ப நீங்க விளையாடுற போது குழந்தைகளுக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்குமா அது நிஜமா விளையாடுது இந்த பட்டாசு வாங்கி விடலாமான்னு கேட்கணும் பைசங்க கிட்ட வாங்கிடுவோம் சுவாமிஜி விட்டுடுவோம்மா ஆனா வந்து நமக்கு பட்டாசு விடுறதுல அவ்வளவு தாற்பயம் இருக்குமா இருக்காது நம்ம ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு சம்பிரதாயத்துக்கு இதுக்காக பார்த்துட்டு வேடிக்கை வந்துட்டு வருவோம் அப்ப எதுக்கு சொல்றேன் அவங்களுக்காக வேண்டி நாமளும் பண்ணி காட்டும் பெரிய எத்தியதாச்சரத்து தத்த தேவையா அர்ஜுன அதனால தானே சொல்றான் நான் விட்டுட்டு போயிடுறேங்கிறான் கிருஷ்ண சொல்றேன் நானே போகல அப்பறம் நீ போற சொன்னா தான் புரியும் நானே போகல பதினாறாயிரம் பேரை வச்சு சமாளிச்சுருக்கேன் நீ நீ எப்படி போகலாம் எப்படி அப்ப என்ன ததா நாயத்தே சித்தம் ஹேத்வபாவே பலம் குத்தகா அப்ப இந்த எப்பொழுது தர்மத்தை சார்ந்திருக்கும் தன்மையை விட்டுவிடுகிறானோ ஆக தர்மத்தினுடைய பலனும் ஆகவே அப்பொழுது சித்தம் தோன்றுவது ததா எதா ததால ஜாகிரதையா புரிஞ்சுங்க உனக்கு இந்த ஜானம் வர்றதோ அப்போ உனக்கு இந்த சித்தம் தோன்றுவதில்லைங்கிறது தெரியும் சைதன்யத்துக்கு ஜென்ம மரணம் கிடையாதப்பாத் தர்ம அதர்ம அபாவே தர்ம தர்ம பலம் குதா புண்ணியபாப கர்மம் பண்ணலன்னா புண்ணியபாபம் எங்க வரப்போறது பலன் சுகது எங்க வரப்போகிறது என்பது கருத்து ஆக எப்பொழுது ஒருவன் இப்படிலாம் போட்டுக்கணும் இந்த தர்மங்களை இந்த பலனை கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை நடுநிலை ஆகிய பலன்களை கொடுக்கக்கூடிய தர்மத்தை அடைவதில் அவன் தோன்றுவதில்லை பிறப்பதில்லை காரிக்க நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் இல்லை என்றால் காரியம் எங்கே இருக்க போகிறது தர்மம் இல்லை என்றால் தர்மத்தின் செயல் எங்கே வரப்போகிறது ஆகவே இது இல்லை என்று கருதுவதால் அவனுக்கு அந்த இது கிடையாது கூட வேற எங்கோ ஒரு இடத்துல சொல்றது பகவானுடைய ஸ்வரூபத்தை யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் தானும் அதே ஸ்வரூபம்ங்கிறத புரிஞ்சுக்கிறான் பலம் குத்தஹா சங்கராச்சாரியர் இது வந்து என்ன சொல்றாருன்னா முட்டாளுக்குத்தான் குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் சத்தியம் அது மாதிரி குழந்தையை போன்ற மனநிலை உடையவர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபாடு உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் கிடையாதுங்கிற ஆக விதை இல்லை என்றால் எப்படி செடி மரங்கள் இல்லையோ அப்படி தர்மம் இல்லை என்றால் தர்ம பலனும் இல்லை அதனால்தான் கிருஷ்ணர் சர்வ தர்மான் எங்க தர்மத்தை எல்லாம் விட்டுவிட்டு அஜாத்தம் அத்வை என்ன சொல்றது அவகச்சந்தூ அவள் என்பது கருத்து அவருடைய இந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத்தை வச்சதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கடினம் அதனால அவருடைய பாஷா செயலி அப்படி இருக்குது என்னுடைய தாத்பரியம் இது தான் உனக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த துவைத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் துவைத்தம் இருக்கும் நீ இந்த அத்வைத ஞானத்தை அடைஞ்சியானாதான் இந்த அசத்தியமான விஷயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் போகும் ஆகவே நீ இந்த அத்வைதத்தை தெரிஞ்சுட்டு பொய்யான உலகத்தில் ஆசை வச்சுருக்கிறதுலேருந்து விடுபடு அந்த ஆசையினால நீ செய்யற புண்ணியத்திலிருந்தும் விடுபடு ஞானத்தை அடை ஞான நிஷ்டனாக இரு அந்த ஞானமும் மித்யா என்று இந்த சப்தங்கள் ஞானம் எல்லாம் மித்யா பிரம்ம ரூபமாகவே இரு அப்படி சொல்லி உபதேசம் பண்ணுகிறார் நாளைய தினம் தொடர்ந்து நாம் கருத்துக்களை எல்லாம் பார்ப்பதற்கு குருநாதர் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் ஹரி मुक्तं तथा यत्पदं तन्नमाम्यहं திமய தோங்கைக்குசம்வேம் யன்னோ குருராத் மூதவி வோமவத் வர்த்தயா மூர்த்தயன அனந்தஜன்மாண்ட மெய்யுக்கெழிவந்தே போற்றி உய்யவே மு உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன் की, की, गंगा माता की, कावेरी माता की, கங்கா மாத காவேரி சரஸ்வதி மாதிரி சனாத்தி